வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி ஏழாவது செய்திச்சேவை ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் சுகாதாரத்துறையில் தமிழகம் பின்தங்கியிருப்பதற்கு திமுகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து கடும் சர்ச்சையாகியுள்ளது என்னை கட்சியிலிருந்து செய்ததற்கு கட்சிக்குள் இருந்து வந்த அழுத்தம் காரணமா என தெரியவில்லை என தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்த கராத்தே தியாகராஜன் தெரிவித்தாா் நீட்டுக்கு விலக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கிட மத்திய அரசை வற்புறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் வியோகத்தில் டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியும் ஒ பன்னீர்செல்வமும் சிறப்பாகசெயல்பட்டதாக அமமுக அதிருப்தி நிர்வாகி தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக வழங்கிய சம்பளம் ஒய்வூதியம் சம்பள பாக்கியை திரும்ப வசூலிப்பது தொடர்பான அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தலைமை செயலாளர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள பழைய பஸ்களுக்கு பதிலாக நானூறு புதிய பஸ்களை இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஜெயலலிதா உபயோகித்த ஹெலிகாப்டரை ஏலத்திற்கு விட்டும் யாரும் வாங்க முன்வராதது அமானுஷ்ய சம்பவங்களால்தான் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் தண்ணி கொண்டு செல்ல தெற்கு ரயில்வே ஒப்புதல் தெரிவித்துள்ளது தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனின் பதவிக்காலம் வரும் முப்பதாம் தேதியுடன் முடிவடைகிறது புதிய தலைமை செயலாளராக தற்போதைய நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சண்முகம் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய செய்திகள் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்க வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக எம்பி திரு சி சிவா கூறினாா் ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர் விகாஷ் சௌதாரி ஹைராபாத்தில் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்கள் இனி உள்ளாட்சித் தேர்தல்களில் எந்தவிதமான பதவிகளுக்கும் போட்டியிட முடியாது என சட்டசபையில் மசோதா நிறைவேற்றியுள்ளது உத்தராகண்ட் மாநில ஆளும் அரசான பாஜக அரசு ஜூலை ஐந்தாம் தேதி தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று டெல்லியில் உள்ள மன்மோகன்சிங் இல்லத்திற்கு சென்று சந்தித்து பேசியுள்ளாா் லண்டன் பொருளாதார கல்லூரி இந்திய பிரதமர் நரேந்திரமோடிக்கு சிறப்பு பட்டம் ஒன்றே வழங்க இருந்ததாகவும் அதனை வழக்கறிஞர் ஒருவர் தனது வாத திறமையால் தடுத்து நிறுத்தியதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வேகமாக பரவி வருகிறது ஹோமியோபதி மத்திய கவுன்சில் திருத்த மசோதா மக்களவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜெர்மனி போலந்து செக் குடியரசு ஆகிய நாடுகளில் முன்பு எப்போதும் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது இது மேலும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் தலைவர்களுக்கு அவர்களுடைய மக்களை பற்றி கவலை இல்லை என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வங்கிக் மோசடியில் சிக்கி லண்டன் சிறையில் உள்ள நிரவ் மோடியின் வங்கிக் கணக்குகளை சுவிட்சர்லாந்து அரசு முடக்கியுள்ளது அமெரிக்காவில் இந்திய சிறுமி மர்மமான முறையில் மரணம் டைந்தது தொடர்பான வழக்கில் கேரள இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வணிகச் செய்திகள் நிதி ஆயோக் அமைப்பின் முதன்மை செயல் அதிகாரி பதவியில் இருக்கும் அமிதாப் காந்துக்கு இன்னும் இரண்டு வருடங்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஹார்பருக்கு எடுத்துச் செல்லப்படும் சரக்குகள் திருடப்படுவதாகவும் அதை தடுக்க வாகனங்களில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் திருட்டை தடுக்க முடியும் என்றும் பின்னலாடை நகரமான திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கூறுகிறார்கள் எங்கள் நிறுவன கண்டுபிடிப்பான மைக்ரோசாப்ட் மென்பொருளில் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்தி ஸ்மார்ட் போன்களின் இயங்குதளமான ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தில் போதிய கவனம் செலுத்தாமல் கோட்டை விட்டதே நான் என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு என்று பில்கேட்ஸ் வெளிப்படையாக கூறியுள்ளார் ஹெலிகாப்டர் கொள்முதல் ஊழல் வழக்கில் அப்ரூவராக மாறிய ராஜீவ் சக்சேனா மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய அனுமதியை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது செய்திகள் நியூசிலாந்து போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தனது டுவிட்டர் பக்கத்தில் மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ள நமது கிரிக்கெட் அணிக்கு என் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் வென்றது இந்த நிகழ்வு எயிட்டி என்கிற ஹிந்தி படமாக உருவாகி வருகிறது கபில் தேவாக ரன்வீர் சிங் நடிக்கிறார் கபிலின் மனைவியாக தீபிகா படுகோன் நடிக்கிறார் இந்திய கிரிக்கெட் அணியில் நான்காவது இடத்துக்கு ரிஷப் விஜய் சங்கர் வேண்டாம் என்று முன்னாள் தொடக்க ஆட்டக்காரரும் பயிற்சியாளருமான அனுஷ்மான் கேக்வாட் தெரிவித்துள்ளார் திரைச் செய்திகள் பழம்பெரும் நடிகையும் கின்னஸ் சாதனை இயக்குநருமான விஜய் நிர்மலா காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து தேர்தல் நடத்தாமல் இயக்குநர் சங்க தலைவராக பாரதி ராஜாவை தேர்வு செய்தது தவறு என்று இயக்குநர் ஜனநாதன் தெரிவித்துள்ளார் விஜய் சேதுபதியின் முப்பத்தி மூன்றாவது படத்தில் ஹீரோயினாக அமலா பாலுக்கு பதிலாக மேகா ஆகாஷ் நடிக்கவுள்ளார் என படத்தை தயாரிக்கும் சந்திரா புரொடக்ஷன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி நன்றி வணக்கம்